வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா உரையாடும் போது பின்னர் எண்ணி வருந்தத்தக்க வார்த்தைகளை பேசாதீர்கள் ஆம் பிறரிடம் உரையாடும் போது பின்னர் வார்த்தைகளை பேசாதீர்கள் என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம்